வெச்சதுமே என்ன ஆச்சர் அதுக்கு வரதெல்லாம் நின்னுபேடு கம்ப்ளீட்டா ரத்தம் எல்லாம் கொட்டுறது நின்னுபேடு நல்லா அழகா இருக்கு சந்தோஷப்பட்டார் ஆஹாஹா பரமேஸ்வரா எனக்கு கண்டு போனா பரவாயில்ல நீங்க சௌக்கியமா இருக்கல நீங்க ஆனந்தமா இருக்கு அதுதான் பக்திங்கு பக்திங்குறதுன்னா நானும் பரமேஸ்வரனும் ஒண்ணுங்கிற எண்ணம் நம்ம சும்மா சொல்லறோம் அமித்யே வவி பாவ ஏ நீங்க நைவேத்தியம் பண்ணி தானே ஒரு பழம் அம்பாள் சாப்பிட்டோம் அடுத்த நாள் நைவேத்தியம் பண்ண போறா பத்து நிறைய வடை நைவேத்தியம் சக்கர பங்கல் வச்சு ஒரு நாலு வடை சாப்பிட்டோம்னு அம்பாளுக்கு நைவேத்தியம் கிடையாது சொல்றதுதான் நானே அம்பாள் நானே அம்பாள்னு சொல்றதே தானே ஒண்ணும் பண்றதில்லை நம்ம பக்தி இந்த லெவல்ல இருக்க ஆனா பரமேஸ்வரனே நான் எனக்கூடியதான எண்ணத்தோட செஞ்சார் அப்ப தன்னுடைய கண்ணை எடுத்து அவரை கொடுத்தார் அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தார் கண்ணுல ரசம் வராத பார்த்தார் சந்தோஷப்பட்டார் இப்படித்தான் என் கண்ணு வலி இருந்தா பரவாயில்ல நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு ஆனா கொஞ்ச நேரம் என்னாச்சு இவர் வரது கண்ணலை போட்டாலும் டக்குன்னு இடது கண்ணல ஜலம் வராது ரத்தம் வர ஆரம்பிச்சது இப்படி பண்ணினேன்னு பரமேஸ்வரா அப்படின்னு நஞ்சன் என்னாச்சோ என்னமோ இதுக்காக மறந்து கொண்டு வந்தா சரியாகமோ இல்லையோ யோஜனை பண்ணி பாக்குற ஆனா பரமேஸ்வரன் நான் போய் மருந்த பொண்ணு வந்து அதெல்லாம் நன்னா நழிச்சு அதெல்லாம் சாலை பிழிஞ்சு மறுபடியும் அதை பொண்ணு வந்து கட்ட போட்டு இது வரைக்கும் பகவானுக்கு ரத்தம் எது வலிக்குமோ இல்லையோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா வலதுக்கு இப்படி வலிக்கிறது அப்படின்னு துடிச்சு போயிட்டாரு சரி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறார் சரி எனக்கு இந்த கண்ணு இருக்கு இன்னொரு கண்ணு இருக்கா இல்லையோ இந்த கண்ணு நான் கொடுத்துட் வலது கண்ணுக்கா வலது இட கண்ணிக்க நோண்டி எடுத்தாலும் சாதாரணமான மனுஷன் தெரியுது பண்ணிவிடுவான்பா அப்படி நினைச்சிருந்தார் அதுக்குள்ள நில்லுங்கிற பரமேஸ்வரன் ஆனா இவர கேக்கிற போல இல்ல என்ன கண்ணப்பான் நெல்லு கண்ணப்பான் நெல்லுன்னு சொல்றதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டார் கண்ணை நோண்றதுக்காக என்ன பண்ணீங்க அதுக்கு முன்னால இவர் என்ன பண்ணார் ஒரு டவுட் வந்துருக்கு நான் கண்ணை எப்படி வைக்கிறது இந்த கண்ணையும் எடுத்து விட்டேன் என்ன கண்ணை நான் வைக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணீனா அந்த ரெண்டு கண்ணுக்கு பக்கத்து நடுவுல புருவம் இருக்கு பார்த்தீங்களா அந்த புருவத்துக்கு நடுவுல தன்னுடைய காலை கொண்டு வந்து வச்சிருக்காரு ஏண்டாண்ணா கண்ணை எடுத்திருந்தா அந்த இடத்துல கண்ணை வைக்கணும் பாரு அதுக்காக அந்த செருப்போட வெகு தூரம் நடந்து வந்த செருப்பு இருக்க பத்த அந்த செருப்போட இருக்கு அந்த கண்ணுல வச்சுருக்காரு ஏன்னா அடையாளம் தெரியறதுக்காக இந்த கண்ணுல இருந்து நோண்ட தொடங்கி விட்டார் பரமேஸ்வன் பார்த்தார சொன்ன பேச்சு சொன்ன பேச்சு கேட்டு யோஜனை பண்ணி அளவுக்கு இல்ல ஆரம்பிச்சிருவான் இந்த மனுஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு வந்து அவர் கையை அப்படியே பிடிச்சுட்டாராம் இனிமேல இந்த கண்ணை எடுக்காதையும் அப்படின்னு கையை பிடிச்சார அந்த சந்தர்ப்பத்துல இத மனசாவ நனச்சுண்டு இந்த ஸ்லோகம் சொல்ற பசுபதே ரங்காயு மார்க்த்தி பாதுகா பசுபதே ஹே கடபர் பரமேஸ்வரா எப்படி பண்றேன் மார்காவர்த்தி தாதுகா நடந்து நடந்து பாதிக்கு மேல ஒரு சுருப்பு மார்க ஆவ பாதுகா மார்க்குத்தி சுத்தி வந்ததான் அந்த செப்பு இருக்கு அது என்ன அங்கஸ்கூர் பசுபதே ரங்கஸ்க பரமேஸ்வரனுடைய அங்கம் அது என்ன பூர்வம் அந்த இடத்துல கூர்ச்சமாக எடுத்துனர் அபிஷேகம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரனுக்கு ருத்ராபிஷேகம் பண்றோம் ஏகாச ருத்ராபிஷேகம் மகாபிஷேகங்கள்லாம் பண்றது உண்டு என்ன பண்றது பதினோரு குடத்துல எல்லாம் வச்சு அதெல்லாம் தீர்த்தத்தை வருணன் ஆவாகனம் பண்ணி ருத்ரங்கள்லாம் சொல்லி அதுக்கு பிறகு அந்த பரமேஸ்வரனுடைய தலையில கூர்ச்சத்தை வச்சு கூர்ச்சம்னா பதினாறு தர்பயோ இருபத்தி ஒரு தர்பயோ சேர்த்து அதை பக்கம் சுத்தி வச்சு அந்த நுடியெல்லாம் ஒரு பக்கம் பராப்பால வச்சு அது பரமேஸ்வரன் தலையில வச்சு அப்புறம் விவேகம் பண்ணணும் இப்படி அந்த கூர்ச்சம் வைக்கிற பத்தில அந்த கூர்ச்சம் மாதிரி இவருடைய செருப்பாயிடுதான் ஏண்டன்னார் இவர் எதுக்காக ஜெல்லி வச்சிருக்கார் இவர் அபிஷேகம் கூர்ச்சம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப அபிஷேகம் வாயில இருக்க கொழுங்குதான் ஜெல்லமெல்லாம் கீழே விட்டார் பரமேஸ்வரன் இடத்தையும் நினைச்சிருந்திருக்கிற காலத்துல இருந்தாலும் இவர் என்ன பண்ணினார் தெரியுமா கூர்ச்சம் போல தன் செருப்பு அங்கே வச்சிருக்கார் பரமேஸ்வர் மேல செருப்பு வைக்கலாமா காலை காட்டலாமா அவருக்கு இதெல்லாம் நீங்க வச்சுங்க அவருடைய பக்தி அவருக்கு பரமேஸ்வரன் கண்ணு ஒழுங்கா இருக்கணும் அதனால என்ன பண்ணிருந்தார் இந்த பா செருப்போட அங்கே வச்சுருக்காரு பரமேஸ்வரா அந்த பக்திங்கிறது என்ன பண்ணிட்டு ஹே பரமேஸ்வரா உன்னுடைய புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இடம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கூர்ச்சம் மாதிரி அவருடைய செருப்பு வந்துருத்தேன் அந்த கண்ணப்ப நாராயணருடைய செருப்பு என்ன பாக்கியம் பண்ணினார் ஐயா அவருக்கு எவ்வளவு பக்தியே எவ்வளவு பக்தியே பரமேஸ்வரன் நடத்துல இப்படி யாராவது நினைச்சு பாப்பானா இருந்தாலும் அதையும் நீங்க ஏத்துட்டு பரமேஸ்வரன் இதை ஏத்து நமக்கெல்லாம் அப்பப்ப டவுட் வருது நான் சரியா பண்றேன்னா சரியா பண்ணலையா ஒழுங்கா சொல்றேன்னா இந்த பூஜை எல்லாம் எனக்கு தெரியாது என்ன பூஜை பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியலையே மந்திரங்கள் ஏதோ தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கோம் முடிஞ்சதுதான் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல நாளா வந்ததுன்னா பில்வம் கிடைக்காது மார்க்கெட்ல கிடைச்சாலும் கட்டி கொடுத்தா எடுத்தது எல்லாம் தனித்தனியா இதா வருது என்ன பண்றது இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே பரமேஸ்வரன் காப்பாற்றுவாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஆனா பரமேஸ்வன் அபிதே சுதுராஜார சாதுரே வந்தோஹிசா எவ்வளவு கெட்டாச்சாரும் மனசுல பக்தி இருக்கணும் வேணும்னு கெட்டாச்சாரம் பண்ணப்படாது தெரியாம நீங்கினாலும் பரமேஸ்வரன் தப்பிதமான ஆகையால் இது ஒரு பண்ணி விதமான ஒரு இது இருக்கே இதை பார்த்தார் இதை பார்த்த ஆச்சாரியால் ஆச்சரியப்படுற மார்க்கு கண்டூஷா புனிஷே நம் புரரி போகோ திவ்யாபிஷேகம் பால் என்ன தயிர் என்ன அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்றோம் பகவானுக்கு பழங்கள் என்ன அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் வரிசை அப்படி கொண்டு வந்து சந்தனாபிஷேகம் சந்தனான பன்னீர்ல அபிஷேகம் இப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒன் பை ஒன் வச்சு அப்படி அந்த பரமேஸ்வரனை பத்ரம மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஸ்ரீருத்ரத்தை சொல்லி பஞ்சருத்ரங்கள்லாம் சொல்லி பக்தியோடு அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் இருக்கோமே அவர் என்ன பண்ணினார் கண்டோஷாம்பு நிஷேதனம் கண்டூஷம் அப்படின்னா கொப்பளைக்கிற ஜலம் வாயில கொப்பளைத்த ஜலம் கண்டோஷாம்பு நிஷேதனம் ஒரு அவர் எப்படிப்பட்டவர் முப்புறத்தை எரித்தவர் புறங்களை மட்டும் எரிக்கிறவர் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதானீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் என கூடியதான மூன்று சரீரங்களையும் எரிக்கிறவர் அதுக்கு எரிக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு ஜானத்தை அளிப்பவர் எந்த ஜானம் வருமையானால் நமக்கு மூணு சரீரமும் எரிஞ்சு போயிடுமோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரியுமா வேதாந்தங்கள்ல ஆத்மாமே ஜெய்தாம் ஜோதிடம் அப்படிப்பட்டதான எரித்தான அந்த பரமேஸ்வர் இருக்காரே அவருக்கு அவளோ நகை ஞானேன சந்தம் பவித்திரம் மிக வீதியரே இவ்வுலகத்துல ஞானத்துக்கு தகுந்ததான சரியான பவித்திரமான தூய்மையாக கூடியதான பொருள் வேற ஒண்ணும் சார் அப்படி அந்த ஜானம் வேதாந்த ஜன்ய ஜானம் எத்தனையோ பிறவைகள் பகூனாம் ஜென்ம நாமந்தே ஜானவான் பல கோடி ஜென்மாக்கள் அதற்கு பிறகுதான் இந்த அறிவானது வேதாந்தங்களுடைய அறிவே காதல கேட்கும் அவ்வளவு பவித்திரமா இருக்கக்கூடியதான் அந்த ஜானத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் இருக்காரே பொறிபோஹோ அவருக்கு என்ன பண்ண திவ்யாபிஷே காயதே அந்த பொன்முகலி ஜலம் சொன்னது சொன்னே அப்படின்னு அந்த மதிக்கு பேர் அங்கே அந்த ஊர்ல பொன்முகலிங்கிற பொன்முகலி ஜலம் அதை கொண்டு வந்து வாயால கொண்டு வந்து உமிழ்ந்தாரியா அது உனக்கு திவ்யமான ஒரு அபிஷேகம் ஆயிடுச்சு ஜலம் பொன்முகம் கண்டு போகோ திவ்யாபிஷேக மாம்சே கபலம் மாம்சம் நீங்க பழத்தை கொடுக்கணும் அன்னாபிஷேகம் முந்த நடந்தோ பாத்த என்ன அபிஷேகம் அறுபது மூட்டை இருபது எழுபது மூட்டை அரிசியை கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினா பரமேஸ்வரனுக்கு கொட்டும் கொட்டோன்னு மழை கொட்டும் மழை நிறைய இருந்தது பக்வன்னு ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருப்பா மழை கொட்டணும் கணத்துல மழை இருக்கு குளத்துல மழை இருக்கு இந்த ஜலம் இருந்தா போறாது ஒரு நாள் அந்த மழை கொட்டி தானே பச்சை பசுன்னு வருது பாருங்க பூமியில இருந்து அந்த மரங்களுக்கும் அவைகளுக்கும் அந்த மழையில இருந்து வந்த ஜெலம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப சந்தோஷம் மீதி ஜெனம் ஏதோ நம்ம ரசம் சாரம் போல அந்த மழை ஜெலம் வந்ததுன்னு அதுக்கு என்ன இன்னைக்கு எல்லாம் ஷட்ரரசத்தோட அந்த அந்த கல்யாணத்துல போய் ரிசபஷன்ல சாப்பிட்டா போல இந்த மனுஷளுக்கு அது என்னமோ அந்த நாக்கு கட்ட மாட்டேங்கிற அந்த வாரம் கொடுக்க மரங்களுக்கும் அந்த மழை கொட்டிட்டுன்னா அது என்ன ஆனந்தமாக அனுபவிக்கிறது பத்தில அப்படி அந்த ஜனமா அந்த மழை ஜனம் வரணும் மழை வரணுமே யஜ்யாத் பவதி பத் ஜன்யா அப்படின்னு மழையானது எதுனால ஒரு யஜ்யம் பண்ணினா வரும் நிஜமான யஜ்யம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றது ஏன்னா அவர்தான யஜ்யத்தினால சந்தோஷம் அடையக்கூடியதான ஒரு தெய்வம் அதே போலயே சாகம்பரியின்னு வேறு அம்பாளுக்கு சாக்கத்தினால அவருக்கு அலங்காரம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தரம் ஆகுதும் சாக்கங்கள்னால அபிஷேகம் பண்ணணும் காய்கறி எல்லாம் கொண்டு வந்து எல்லா காய்கறியும் மிளகா உட்பட அதுக்காக அம்பாள் உடம்புலயும் மிளகா தைச்சிரு திருமணியில மிளகா போட்டுறதுங்க விவகாரம் முழுக்க என்ன எல்லாத்தையும் வரிசையா போட்டு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அன்ன சமருத்தி ஏற்படும் சொல்றது சாஸ்திரம் ஏதோ கோவில்ல அது பண்றா இது பண்ற அலங்காரத்துக்கு பண்றான்னு நீங்க நினைக்கிறேன் கோவில்ல ஏற்பட்டதான ஒவ்வொரு உற்சவமும் அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு அதுக்கு பின்னால ஆகம சாஸ்திரத்துல சொல்றது இதே போல சாதாரணமாக கணபதி பூஜை பண்றோம் பார்த்தேடா பிள்ளையார் சிவத்தி அன்னைக்கும் பழங்கள்லாம் மேல தொங்க போடுவா சாதாரணமா இருக்கிறது ஆனா இதுக்கு என்ன சாஸ்திரங்கள்ல விசேஷமாக இதை பண்ண அன்ன சமருத்தி ஏற்படும் மனுஷாவுக்கு வேண்டியது அன்னம் அதுக்கப்புறம் நீங்க டைமண்ட் வேணுமா பிளாட்டினம் வேணுமா இஷ்டம் இருந்தா வச்சுங்க அது இல்லாத போனா ஒன்னும் குறைஞ்சு போகல அன்னம் இல்லாத போனா வாழ முடியாதுன்னு முக்கியமாக வேண்டியது என்ன அன்னம் இந்த ரெண்டு தான் பேசிக் நெசசிட்டிஸ் எல்லோருக்கும் வேணும் இதை காப்பாத்துறாள் நம்ம நாட்டுல பகவானுக்கு நீங்க பரமேஸ்வரனுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணணும் அதே போல அம்பாளுக்கு சாகம்பரியாக உபாசனம் பண்ணணும் அப்படின்னு விசேஷமா சொல்றது அன்னசமதி ஏற்படணும் அபிஷேகம் பண்ணினார் வாயால கொண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடிச்சு மிச்சம் இருக்கிறது தானே வாயால கடிச்சு அதை கொண்டு மாம்சேஷ கபலம் திவ்யோ நவ்யோபாராயதே அது புதுசாக கொண்டு வந்ததான ஒரு பதார்த்தமா அப்பொழுது தயார் பண்ணி சுட சுட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா போல அப்படி எடுத்துக்கிறாரன் பாருங்க அந்த பரமேஸ்வரனுடைய சொல்லல சிவனுக்கு ஆகுதி கொடுக்கல தஷ பிரதாரத்தையே கொண்டார் ஏன் தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது இவருக்கு பக்தி இருக்கு ஒன்னும் தெரியாத போனாலும் அவர் எடுத்துட்டு ஒரே பரமேஸ்வரன் தான் என்ன பண்ணினார் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னேன் என்னமோ நஞ்சன்ற கேட இந்த பக்தி என்ன பண்ணாத உம மனசுல பக்தி இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிறான் பரமேஸ்வரன் ஆயிடல நீங்க வர வச்சுக்கணும் மார்க்கெட்ல கிடைக்காதோர்களை அண்டனும் அவளுக்கு சேவை பண்ணணும் அவ பண்றத பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அத கர்மாவை பண்ணி பண்ணி பக்தி வரணும் கர்மாவில ஸ்ரத்த வந்தால் பக்தி வரும் ஸ்ரத்தையே இல்லாம ஏதோ ஏதோ பண்ணப்படாது அந்த பூஜை பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ ஹோமம் பண்ணும் பொழுதோ பெரியவர்களை அண்டி அவ பின்னாலேயே நம்ம இருந்தோம் கொஞ்ச நாளுக்கு பக்தி தானா ஓடி வருது இருந்த இடத்துல பக்தி வரும் ஆகையால் இந்த பக்தி வந்துருந்தேனால் இவ்வளவு விசேஷமா இருக்கோ பக்தோகோ இன்னதுன்னு சொல்ல முடியலையே எல்லாத்தையும் பண்றதே வனதரோ பக்தா வனதர காட்டில் இருக்கக்கூடியதான கண்ணப்பன் ஆயனார் பக்தா பம்சாயத்தை பக்தர்களுக்குள்ள உயர்ந்ததான ஒரு பக்தன் ஆயிட்டாரு என்ன பண்ண முடியும் இதுலயும் பாருங்க ஆச்சாரியாளுக்கு பக்தின்னா எத்தனையோ விதமான பக்தி சொல்லி இருக்கு நாரத பக்தி சூத்திரங்கள்லயும் சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள்லயும் பக்தியை பத்தி ரொம்ப விசேஷமா இருக்கு பக்தி சாஸ்திரம் ரொம்ப பெருசு வேதாந்த சாஸ்திரம் மாதிரி பக்தி சாஸ்திரம் ரொம்ப பெருசு பல பேர் சூத்திரங்களை எழுதியிருக்க இவருக்கு இவர் பண்ணிதான ஒரு பக்திக்கு அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு என்ன கண்டூஷம் திவ்யாபிஷேக மாம்சேட கவலம் நவ்யோபாராயது இவர் பாக்குறா நம் மாம்சத்தை அப்பா அன்னைக்கு நேற்றடிச்ச மாம்சம் இல்ல அன்னிக்கு பிராணிய கொண்டு அதனுடைய மாம்சத்தை எடுத்து அதை நான் பதப்படுத்தி அதுல கடினமாகெல்லாம் கடிச்சும் என்று மெத்தான தேன்ல உற போட்டு அப்புறம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் சாப்பிட்டு நன்னா இருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனா அவருக்கு உள்ளூர மனசுக்கு கவலை மனசுல கவலை ஏண்ட நான் சாப்பிட்டு நன்னா இருந்தா தான் கொடுக்குறேன் ஆனா என்ன நான் சாப்பிட்ட பாக நன்னா இருக்கு பக்கத்துல இருக்க பாரு நல்லா இருக்கணும்னு என்ன சார் அர்த்தம் அப்படி இல்லையே அப்படி சொல்ல முடியாத சில சமயத்துல கத்திரிக்காய் ஒண்ணு நன்னா இருக்கும் இன்னொரு பக்கத்துல கசக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாது உங்களால அது பீர்கங்க பாருட்டோம் வாயில பண்ண அவ்வளவு கசக்குது இன்னும் நன்னா தானே இருக்கு இந்த பக்கம் நல்லா இருக்கு அந்த பக்கம் அதே போலியே நான் சாப்பிட்டது இந்த பக்கம் நன்னா இருக்கு அந்த பக்கம் பரமேஸ்வரன் ஏத்துப்பாரோ அவர் கசக்கமும் உள்ளூர் கவலையம் ல பார்க்கணும் சாதாரணமாக சாத்திய பக்தி சாதன பக்திங்கிறார் அதே போலம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத தேவனம் இது பும்சாத்தா தச்சே நவல்கே பகவதி அத்தா தன் மண் அதீதமுத்தமம் அப்படின்னு பிரகலாத இந்த பக்தியை பத்தி சொல்றார் விசேஷமாக பகவானுடைய நாமாக்களை கேட்கறது அந்த நாம கேட்டேன் நம்ம வாயால சொல்றது முதல்ல போது சும்மா இருக்க கூடாது நீங்க வாயால சொல்லணும் அதுக்கப்புறம் மனசுல நினைச்சுட்டு இருக்கணும் இந்த கதையெல்லாம் சொன்னாரு இப்படி நடந்ததாமே அப்படி நினச்சாமே என்னென்னமோ நான் நினைச்சுட்டு இருக்கோம் அந்த சினிமா ரிலீஸ் ஆறுதே இந்த சினிமா ரிலீஸ் ஆகுறது அது யாரு எப்படி தொண்டுங்களை தொடுத்து கொடுக்கணும் அந்த இடங்கள் எல்லாம் சுத்திப்படுத்தணும் கிராமாந்தான் பண்ணிட்டு இருந்தா கிராமம் ஒரு அக்ரஹாரம் இருக்கும் இந்த கோவில் சிறுவன் அந்த பக்கம் பெருமாள் கோவில் காலம் எல்லாம் கொண்டு வந்து வீட்டை பெருக்கி வீட்டுக்கு சுத்தி பண்றா போல கோவில் வந்து பெருக்குவா அங்க இருக்கிற புத்தங்கள்லாம் எடுத்து தொடுத்து பகவான கொடுப்பா அப்படி எல்லாம் இருந்தது இப்ப எல்லாம் மெட்ரோபாலிட்டன் சட்டி வந்து எல்லாத்தையும் பகவான் மறந்து போயிட்டோம் யார கேட்டாலும் யார் லேசின்னு தெரியலையே எப்ப பார்த்தாலும் இந்த டைம் மேனேஜ் பண்றது ஒரு கோர்ஸ் டைம் மேனேஜ் இவனை எாலும் போரும் எண்ணம் இல்ல அவளுக்கு அது இருந்த அப்படி அவர் இவர் என்ன பண்ண நான் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதானே பகவான கொடுத்தேன் நான் சாப்பிட்ட பகுதி நன்னா இருந்திருக்கலாம் என்ன பண்ணுவேன் பரமேஸ்வரனுக்கு ஆகையால் என்ன பண்றது எதை சாப்பிட்டமோ அந்த பக்கத்திலே பரமேஸ்வரனு அப்படி எல்லாம் இருக்க மாம்சேஷ கபலம் அதான் மாம்சேஷ கபலம் அதுவும் ஒரு அபிப்பிராயமாசேஷ கபலம் நவ்யோபாராயதே கண்டுக்கு மேல அடுத்ததான ஒரு வாக்கு கண்டூஷம் புனிஷேதனம் வாக்கில இருந்து வாயிலிருந்து அந்த பொன்முகத்த கொண்டு வந்து அத பேசப்படாது எங்க எடுத்துட்டு இருக்காரோ அங்கெடுத்து பேசப்படாது அது வாக்கில என்ன இங்க நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக காலம்புல இருந்து சிவநாமா சொல்லிட்டு இருக்காராம் ஏன்னா எந்த வாக்களை நான் கொண்டு வரணும்னா இந்த பாத்திரம் சுத்தமா இருக்க வேண்டாமா பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றோம் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு பால அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டா தானே இருக்கும் அப்படிங்கறத பாத்திரத்தை அலம்புற மாதிரி காலம் இருந்து சிவராமாவை சொல்லி அதுக்கப்புறம் அதை கொண்டு வர இந்த விட ஒசத்தியான ஒரு பக்தி அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும்ங்கறதுக்காக அப்படி பண்ணினார பிறகு தன்னையே தான் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த கூர்ச்சங்கி வச்ச கூர்ச்சம் தன்னுடைய கரெக்டா அமையணும் பரமேஸ்வரன் ஒரு கண்ணு கீழே ஒரு கண்ணு மேல வரப்படாது முதல்ல பாலல் வச்சனும் திரிலவச்சனன் விலவச்சனம் விரும்பன் கண்ணு நேரம் இல்லையான் பரமேஸ்வருக்கு விரூபாட்சன் இவன் பேரை வச்சிருக்கான் அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக கரெக்டா எவ்வளவு பக்தி இருந்தா அதை பண்ண முடியும் ஆகையால் மூணு ஸ்லோக்க மூணு பாதங்கள்லையும் கீழே சொன்னதான பாதத்தை விட மேல இருக்கிற பாதம் நவியோபாரா நோய் கிம் நோதி என்ன பண்ணாது அப்படின்னா எதையும் பண்ணக்கூடியதான ஒரு பரிஸ்தி அந்த பக்திக்கு இருக்குங்கிறது ஆச்சாரியால் இங்க விசேஷமா சொல்றாரு ஆகையா ஞானம் வசதியா பக்தி வசதியா கர்மா வசதியா பக்தி வசத்தியா இப்படின்னு சொல்லும் ஞானம் வசதிங்கிறது சாஸ்திரங்கள் எல்லாம் ஒத்துண்டதான விஷயம் ஞானத்தினால்தான் பகவான் அடைய முடியும் ஞானே நெய்வது கைவல்யம்னு சாஸ்திரம் சொல்றது இருந்த அந்த ஜானம் எல்லோராலையும் அடைய முடியாது அதுக்கு வழி என்ன பக்தி தான் வழி எல்லோரும் பக்திக்க முயற்சி பண்ணணும் இந்த பக்தியில முக்கியமானது அடைகிறாரோமான் எந்த அடைகிறாரோ தம் சம்ந்ததே தஸ்மாக காமஹா அப்படின்னு உண்ட கோப்பது பெரியோர்களை நம்ம சேவை பண்ணணும் பக்தாளை சேவை பண்ணணும் பக்தாடு சத்சங்கம் தான் ரொம்ப வசதி என்ன சாஸ்திரங்கள் வாசிக்கிறது இருக்கட்டும் இருந்தாலும் சத்சங்கமானது ரொம்ப வசதி நல்லவர்களா ஆச்சாரத்தோட இருக்கிறவா பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா அவர்கள இடத்துலயே இருக்கணும் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் அவரோட கூட இருந்தாலே பொருள் அத்தனை பதார்த்தமும் எங்களுக்கு வந்துடுமா நம்ம நாட்டுல படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது வசத்தி மாட்டு பண்ணலாம் மாமியார பாத்து கத்தண்டா வைக்கிறது இல்ல இல்ல நோட் பண்ணி வச்சு நமக்கு மாமியார் வீட்டு விவகாரங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும் என்ன ஏது எழுதியா கொடுத்து படிச்சா வச்சுட்டு இருந்தா இல்லது எந்த புஸ்தகத்துல இருக்க தர்மங்கள் எல்லாம் கத்தண்டானோ இல்லையோ அதே மாதிரி சத் சங்கே நிஷங்கத்துவ மகான்களுடைய சேவையானது தத்வித்தி படிப்பாதேன பரிப்பிரஸ்ன சேவையா உபதேஷந்தி தேனம் ஜானின தத்துவதர்ஷின அப்படின்னு மகான்களை சேவிக்கணும் அப்பப்ப பாக்கணும் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அவள் ஏதாவது சொல்வாளோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும் அப்படி இருந்தாலே போறோம் சுவாமி எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நம்மல்ல அந்த பக்தாவை சேவிக்கணுங்கிற ஒரு விசேஷமாக நமக்கு பக்தாளுடைய வசத்திய சோப்பத்துக்காக கண்ணப்ப நாயமார் சரித்திரத்தை ஒரு சுலபத்துக்கிவானந்த இந்த சிவானந்த கிரந்தத்துல முக்கியமான ஸ்லோகங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா அங்கோலம் நிஜவீச்கோபலம் சூச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் அதே மாதிரியே பரமேஸ்வரா நான் உனக்கு என்ன கொடுக்கறது எல்லாம் உங்ககிட்ட இருக்கேங்கிறார் ஏதாவது மிச்சம் இருந்தாலும் இல்லாததானே நம்ம பிரசன்ட் பண்ணணும் கிப்ட் கொடுக்கணும் அவள் இடத்துலயே இருக்கிறத மத திரும்பியும் கொடுத்தா இருக்காது நான் என்னத்த கொடுப்பேன் அப்படிங்கிற அதே வேலையே பரமேஸ்வரா உங்ககிட்ட என்ன இருக்கு நீ எனக்கு கொடுக்க போறாய் என்ன ஒண்ணுமே இல்லை வஸ்திரம் இல்லவா இருக்கு அப்படி பரமேஸ்வரத்துல பக்தாவுக்கு நம்ம பண்ணக்கூடியதான சேவையினால உசக்தியான ஒரு பக்தியை அடையக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இதை எல்லோரும் நொற்று பண்ணணும் யசேஷ க நவியோபா நோத்தியோசம்சா அப்படின்னு இங்க சொன்னார் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லோகங்கள்ல இந்த பரமேஸ்வரன் அவர் இடத்துல நமக்கு நம்ம மனசானது பரமேஸ்வரனுக்கு ஒரு செருப்பா அமையட்டும் பரமேஸ்வரனுக்கு செருப்பா என் மனசு அமையட்டும் அப்படின்னு விசேஷமாக சொல்றார் அதுல தட்சிணாமூர்த்தி அவதாரம் நடராஜ அவதாரம் இவைகள்லாம் நமக்கு பரமேஸ்வரன் பண்ணியிருந்தான திவ்யமான ரீலைகள் அந்தந்த அவதாரங்கள்ல விசேஷமாக சொல்றார் இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்